செகண்ட் ரெக்கார்டிங் சேரமான் காதலி ஒன்று சாப்டர் ஆழ்வார் ஆழ்வாரான படலம் அரண்மனை இப்போதுதான் கலை கட்டி என்றார் நாராயண நம்பூதிரி ஆமாம் ஆனால் ஒரு சந்தேகம் என்று இழுத்தார் சங்கர நம்பூதிரி கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு கொண்டு முன்னும் பின்னும் நடந்து கொண்டிருந்த நாராயண நம்பூதிரி கொஞ்ச நேரம் பார்த்தார் சேர நாட்டு இராஜ பரம்பரையினர் எல்லோருமே இதுவரையில் சைவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இவர் மட்டும் எப்படி திருமாலடியாரானார் என்று கேட்டார் சங்கர நம்பூதிரி எதை நீ அதிகம் கேட்கிறாயோ எதில் அதிகம் லயிக்கிறாயோ அதே நிலைக்கு நீ ஆளாகிவிடுகிறாய் காதல் வசப்பட்டவன் ஜாதி பார்ப்பதில்லை கடவுள் வசப்பட்டவன் மதங்களில் பிரிவு பார்ப்பதில்லை வஞ்சய நகரமெங்கும் சில ஆண்டுகளாகவே இளம் வைஷ்ணவத்துறவிகள் அதிகம் காணப்படுகிறார்கள் அவர்களை அடிக்கடி கூட்டி வைத்து அரசர் விவாதித்து கொண்டிருந்த போதே எனக்கு எனக்குத் திகைப்பாகத்தான் இருந்தது அவர்களது செந்தமிழில் அரசருக்கு ஒரு பற்று ஏற்பட்டிருப்பதை நான் கண்டேன் கேரள தேசத்தின் கொடுந்தமிழில் இல்லாத சில கூறுகள் அந்த செந்தமிழில் இருக்கின்றன அதுதான் அரசரை வைணவம் பற்றி கொள்ள முதற் காரணம் என்று நான் நினைக்கிறேன் என்றார் நாராயண நம்பூதிரி இந்த வைஷ்ணவர்கள் விவாத மண்டபத்தில் இருந்து விதான மண்டபம் வரைக்கும் நிறைந்து காணப்படுகிறார்கள் நமது நம்பூதிரிகள் சபையில் இது பற்றி பேச வேண்டும் என்று கூட நான் நினைத்தேன் ஒரு தடவை ஒரு வைஷ்ணவியை நான் வெளியே போகச் சொன்ன போது அவள் பேசிய பேச்சு எனக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டது உங்களிடம் சொல்லி பரிகாரம் தேடிக் கொள்ளலாம் என்றுதான் நான் பேசாமல் இருந்துவிட்டேன் என்றார் சங்கர நம்பூதிரி இது பற்றி இனி யாரோடும் பேச வேண்டாம் அரசாங்க விஷயங்களில் தகராறு வந்தால்தான் நம்பூதிரிகள் சபையில் தலையிட முடியும் அது மத விஷயம் இது பற்றி மன்னருக்கு சில கருத்துக்கள் தான் தெரிவிக்க முடியுமே தவிர எதையும் நிரந்தரப்படுத்த முடியாது வைஷ்ணவன் நமக்கு புதியதல்ல வெறுக்கத்தக்கதும் அல்ல இந்த சேர தேசத்தில் இடம் இருக்கிறது என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனிக்கலாமே தவிர வேறொன்றும் செய்வதற்கில்லை என்றார் நாராயண நம்பூதிரி சங்கர நம்பூதிரி விடை பெற்று கொண்டார் நாராயண நம்பூதிரி சுவரில் இருந்த பலகையை ஒதுக்கி உள்ளே இருந்த சில ஏடுகளை எடுத்து பார்த்தார் கோயிலுக்கு நிபந்தங்கள் நிபந்தங்கள் விடப்பட்டதற்கான சாசனங்கள் அவை நல்ல வேளையாக புதிய ஏடுகள் ஒன்றுமில்லை சேரநாடு சங்க காலத்தில் இதன் தலைநகரம் கரூர் என்பார்கள் ஆனால் நம் கதை நடக்கும் காலத்தில் இதன் தலைநகரம் வஞ்சியாகவே இருந்தது வடக்கு திசை பழனி வான்கீழ் தென்காசி குடக்கு திசை கோழி கடற்கரையின் ஓரமே தெற்காக்கும் உள் என்பது காதம் சேரநாட்டு எல்லை என செப்பு என்கிறது ஒரு பாடல் சேரநாட்டின் தலைநகரம் வஞ்சி என்று அழைக்கப்பட்டாலும் அது தலைநகரத்தின் ஒரு பகுதிதான் மற்ற பகுதிகள் கொடுங்கோலூர் கொல்லிநகர் மகோதைப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டன பூம்புகாரில் இருந்த பல பாக்கலை பாக்கங்களைப் போலவே இவையும் இருந்தன அரண்மனை இருந்த இடம் வஞ்சி ஆதலின் வஞ்சி என்று அழைக்கப்பட்டது இந்த வஞ்சிக்கு மன்னராக இரண்டாம் சேரம் அரசு கட்டிலில் ஏறிய கிபி எழுநூத்தி ஐம்பத்தி அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த பெரியாழ்வாரின் மாணவராக இவர் தம்மை வரித்துக் கொண்டார் அதன்பொருட்டு தம்முடைய பெயரை கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் சேரமான் பெருமாள் என்று மாற்றிக்கொண்டார் பாண்டிய நாட்டையும் கொங்கு நாட்டையும் அவர் சேர்த்து ஆண்டதால் அதன் இவருக்கு கூட கோண் என்றும் கொங்கர்கோன் என்றும் பட்டம் வந்தது அவருடைய ஆட்சி காலத்தில் சேரநாட்டின் ஆட்சி முறை சோழ பாண்டிய நாடுகளில் இல்லாத விதத்தில் இருந்தது சேரநாட்டின் ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொருடைய ஒவ்வொரு நம்பூதிரியின் கையில் இருந்தது அத்தனை நம்பூதிரிகளுக்கும் சேர்த்து வஞ்சியில் ஒரு சபை இருந்தது அந்த சபையின் தலைவரே நாம் முதலில் சந்தித்த நாராயண நம்பூதிரி தற்போதைய நிலையை மேற்கோள் காட்டினால் நாராயண நம்பூதிரி பிரதம மந்திரியாகவும் இரண்டாம் சேரமான் பெருமாள் குடியாட்சி தலைவராகவும் விளங்கினார்கள் அரசாங்க நிர்வாகத்தில் நம்பூதிரிகளே செல்வாக்கு பெற்றவர்களாக இருந்தார்கள் அந்த அரசு முறையை சரித்திரம் வியப்புடனேயே நோக்குகிறது சேரநாட்டில் பல்லவ நாட்டிலிருந்து குடியேறிய வைஷ்ணவர்கள் ஏராளமாக இருந்தார்கள் ஆட்சியில் தமக்கு அதிக பங்கு இல்லாததால் சமயத்துறையில் அதிக கவனம் செலுத்தினார் இரண்டாம் சேரமான் பெருமாள் இவரது ஒரே மகன் மார்த்தாண்டவர்மன் மார்த்தாண்டவர்மனுக்கு ஆறு வயதாகும் பொழுது சேரமான சேரமானின் பட்ட திராணி காலமானாள் மனைவியை மன்னர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை அதன்றியும் அரசர்களின் வழக்கப்படி அந்த புறத்தில் ஆசை நாயகிகளும் இல்லை இப்பொழுது நாம் வஞ்ச் சுற்றி பார்ப்போம் பச்சை பசேல் என்ற மலைகள் அவற்றின் முடியில் தவழ்ந்தாடும் வெண்மேகங்கள் சில்ல என்ற இளம் காற்று தெருவெங்கும் மார்பிலிருந்து முழங்கால் வரை ஒரே ஆடையை கட்டிக்கொண்டு செல்லும் இளம்பெண்கள் இளநீர் குவியல்கள் செவ்வாழைத்தார்கள் ஆம் பொறிந்து பூரித்து நிற்கும் அழகியைப் போலவே வஞ்சி நகரம் இருந்தது புகார் நகரத்தில் யவனர் இருந்த பகுதியைப் போல வஞ்சியிலும் மூன்று இருந்தன ஒரு பகுதியில் சிரியன் கிறிஸ்தவர்களும் மறுபகுதியில் அரேபிய மகமதியர்களும் மூன்றாம் பகுதியில் யூதர்களும் குடியிருந்தனர் வஞ்சியின் வாணிகச் அரேபிய வாசனை திரவிய வாசமாகவும் யூத பெண்களால் கலை தோட்டமாகவும் சிறியன் கிறிஸ்தவர்கள் கையாண்டு வந்த வெள்ளை குதிரைகளால் போர்க்களம் போலவும் காட்சியளித்தது கொடுங்கோளூர் பகவதியம்மன் கோவிலில் மணி அடிக்கும் போதெல்லாம் அவர்களது மற்ற இரண்டு கோவிலிலும் மணி ஒலிக்கும் மசூதியை தவிர மூளைக்கு மூலை தென்னங்கீற்று வேயப்பட்ட பந்தலில் இளம் வைஷ்ணவ பெண்கள் உட்கார்ந்து கொண்டு திருமால் மீது பக்தி பாடல்கள் பாடுவார்கள் அதற்கு போட்டியாக சைவ பஜனை கோஷ்டிகள் பெரிய பிரம்ம தாளத்தை ஒலித்தபடி ஊர்வலம் போகும் அதோ தெரிவதுதான் வஞ்சியின் அரண்மனை எப்போதோ கட்டப்பட்ட அந்த அரண்மனை முதலாம் சேரமான் பெருமாள் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்பொழுது வஞ்சிக்கு வருகை தந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தங்குவதற்காகவே அது புதுப்பிக்கப்பட்டது முதலாம் சேரமான் பெருமாளும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கிபி எழுநூத்தி பன்னிரெண்டில் கையில சென்ற பிறகு அம்மாளிகையில் பல்லவ நாட்டு வைஷ்ணவர்கள் குடியேறினார்கள் இரண்டாம் சேரமான் பெருமாள் பட்டத்துக்கு வந்ததும் அம்மாளிகை விரிவுபடுத்தப்பட்டது பல வழக்கும் அரண்மனைக்கு ஒளி ஊட்டின பட்டத்துராணி கட்டப்பட்ட மண்டபம் யூத அலங்கரிக்கப்பட்டது மற்ற அரண்மனைகள் போல அல்லாமல் வஞ்சி மாளிகையில் படைவீரர்கள் பின்பக்கத்திலேயே தங்கினார்கள் வாசலில் நமோ நாராயண என்று குரல் கேட்டால் அரசரை கேளாமலேயே வாயில் காப்போன் கதவை திறக்கலாம் கோவிலில் இருப்பது போலவே அங்கேயும் ஒரு மடப்பள்ளி உண்டு அல்லும் பகலும் அடிசில் சமைக்கும் பணியாட்கள் உண்டு வஞ்சியை விட்டு வெளிகிராமங்களுக்கு வைஷ்ணவ செல்லும் பொழுது அரண்மனையிலிருந்து சேரநாட்டு இலச்சினையான வில் செப்பு தகடு ஒன்று கொடுப்பார்கள் அந்த தகட்டை எந்த கோவிலில் காட்டினாலும் மூன்று வேலை உணவும் தங்குவதற்கு இடமும் உண்டு சோழ நாட்டில் அரிசியும் பாண்டிய நாட்டில் பிற தானியங்களும் ஏற்றி வரும் வண்டிக்காரர்களுக்கு என பெரிய தொழுவும் ஒன்றும் சேர்ந்த மண்டபம் ஒன்றும் கட்டப்பட்டிருந்தன ஏற்றி வரும் வண்டிக்காரர்களுக்கு என அந்த அரண்மனையை விட அழகான கட்டிடம் ஒன்றை நீங்கள் இப்பொழுது காண வேண்டும் அதுதான் நம்பூதிரிகள் சபை கட்டிடம் கிட்டத்தட்ட அதுவும் அரசர் இருக்கையாகவே இருந்தது அதிலே சாந்தி முகூர்த்த அறை என்ற ஒன்று உண்டு குறிப்பிட்ட சில ஜாதி பெண்கள் திருமணமானதும் முதலிரவை அந்த அறையிலேயே ஒரு நம்பூதிரியோடு கழிக்க வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் இருந்தது இருப்பினும் நாராயண நம்பூதிரி மட்டும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாகவே இருந்தார் நமது கதையை ஆரம்பிக்கும் ஆண்டு கிபி எழுநூற்றி இரண்டாம் சேரமான் பெருமாள் அப்பொழுது பட்டத்துக்கு வந்து நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் முடிந்திருந்தன அவர் பெருமாள் பட்டம் பெற்று ஏழு ஆண்டுகள் ஆகியிருந்தன நம்பூதிரிகள் சபையில் நாராயண நம்பூதரியும் சங்கர நம்பூதிரியும் பேசி முடித்த அதே நேரத்தில் அரண்மனை வழிபாட்டு மண்டபம் நிறைந்திருந்தது அதன் நேர் பகுதியில் திருப்பதி வெங்கடேச பெருமாளின் மாணிக்க சிலை ஒன்று கம்பீரமாக அமைந்திருந்தது ஒரு புறத்தில் பெருமாள் மறுபுறத்தில் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட ஸ்ரீமன் நாராயணன் ஓங்கி உயர்ந்த இரண்டு குத்துவிளக்குகள் இருந்து பத்து சரவிளக்குகள் பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட மேல்விதானம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரசன்ன மேடை அரி அரசன் அடியவர் போல அமர்ந்திருந்தான் அவன் குரல் கம்பீரமாக எழுந்தது இருளிறிய சுடர்மணிகள் இமைக்கும் நெற்றி இன துத்தி அணி பணிமாயிறங்க அலார்ந்த அரவரச பெருஞ்சோதி அனந்தனென்னும் அணிவிளக்கும் உயர்வெள்ளை அணையை மேவி திருவரங்கப் பெருநகருள் தென்னீர் பொன்னி திரைக்கையால் அடிவருடப் பள்ளி கொள்ளும் கருமணியை கோமளத்தை கண்டு கண்ணினைகள் என்று கொலோ கழிக்கும் நாளே மாவினை வாய்ப்பிளந்து உகந்த மாலை வேலை கண்ணனை என் கண்ணன் ஐவன் குன்றமேந்தி ஆவினை அன்று உயர் கொண்ட வாயரேற்றை ஆயரேற்றை அமரர்கள் தந்தலைவனை அணைய பாவினை அவ்வடமொழியை பற்ற பற்றற்றார்கள் பயிலரங்கு தரவணையில் பள்ளி கோவினை நாவுற வழித்து என்றன் கைகள் கொய்மலர் தூயென்று கொலோ நாளே கோலார்த்த நெடுஞ்சார்கம் கூணற்சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொற்றவொள்வாள் காலார்ந்த கதி கருடனும் வென்றி கடும்பறவை இவை அனைத்தும் புறஞ்சூள் காப்ப சேலார்ந்த நெடுங்கழனி சோலை சூழ்ந்த திருவரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் மாலோனை கண்டின்பக் கலவியெய்து வல்வினையேன் என்று கொலோ வாழுநாளே திருவரங்கத்தில் பள்ளி அரங்கன் அவனது சங்கு சக்கரங்கள் ஓய்ந்து கிடக்கின்றன பூமியின் ஏக சக்கராதிபதிக்கு ஓய்வு உண்டா உண்டு புவி எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் அரங்கன் எப்பொழுதுமே ஓய்வாக இருக்கிறான் மனித குலத்துக்கு அவன் மன வியாகுலத்துக்கு என்ன செய்ய முடியும் என்னின்ன காரியங்கள் இன்னின்ன காலங்களில் நடக்கும் என்று அவன் விதித்திருக்கிறான் இடையில் நடக்கும் காரியங்களை அவன் வேடிக்கை பார்க்கிறான் தம்பிரான் தோழர் சொன்னது போல தர்மம் தூங்கிக் கர்மத்தை கவனிக்கிறது அரச கர்மம் தவறிவிட்டால் அரச தர்மமும் தவறிவிடுகிறதல்லவா யார் எங்கே தவறுகிறார்கள் என்று கவனிப்பது அரங்கனுடைய வேலையே அந்த அரங்கனையும் திருமாலின் திருத்தலங்களையும் தரிசிக்க நான் புறப்படலாம் என்று கருதுகிறேன் அரசனாக நான் யாத்திரை செய்தால் அரங்கனுக்கு கோபம் வந்தாலும் வரக்கூடும் தன்னை விட ஒரு மன்னனா என்று ஒரு தலைவன் நினைத்து புண்ணியமே பாவமாகிவிடும் அதனால் அடியாராக அடியார்க்கு நல்லவராக உங்கள் அனைவரையும் விட்டு புறப்பட இருக்கிறேன் சேரமான் பெருமாள் இதை சொன்னாரோ இல்லையோ கூட்டத்தின் ஒவ்வொரு மூலையில் இருந்தும் விம்மல் சத்தம் கேட்டது அந்த விம்மலுக்கிடையே ஓவென்று ஒருவன் உரத்த குரலில் அழும் ஒலியும் கேட்டது அரசே நீங்களா இப்படி முடிவுக்கு வந்திருக்கிறீர்கள் சேரமான் பெருமாள் கம்பீரமாக திரும்பி பார்த்தார் அங்கே பாஸ்கர ரவிவர்மன் கை கட்டியபடி அழுது கொண்டிருந்தான் பாஸ்கர ரவிவர்மனா அழுகிறான் அவன் பிறரை அழ வைத்து பழகியவனே தவிர தான் அழுது பழகியவன் அல்லையே பிரிவு அவனை சுடுகிறதா அல்லது அவன் கடைசியாக ஒரு முறை அழுது விடை கொடுக்கிறானா பாஸ்கர ரவிவர்மன் இரண்டாம் சேரமான் பெருமாளின் மைத்துனர் மகன் மறைந்த பட்டத்துராணி செரோட்டி தேவியின் தமையன் மகன் அத்தை பட்டத்துரா அத்தை மாமன் மன்னன் என்ற முறையிலே அரசாங்கத்திலே அவன் பெற்றுக்கொண்ட சலுகைகள் அதிகம் அவை மன்னர் மன்னத்தில் மனத்தில் அவனை பற்றிய ஒரு தவறான எண்ணத்தை உண்டாக்கியிருந்தன அவன் அழுததை பார்த்ததும் அமைதியாக சேரமான் சொன்னார் பாஸ்கரா உன் துயரம் எனக்கு புரிகிறது அப்படியே நான் பட்டம் துறந்து விட்டாலும் என் மகன் மார்த்தாண்டவர்மன் தான் அரசு கட்டில் ஏறப்போகிறான் நாடு எதிரியிடம் போய்விடவில்லை நீ ஏன் கலங்க வேண்டும் பாஸ்கரன் பதில் சொல்லவில்லை தலை குனிந்தபடியே நின்றான் கூட்டம் அழுதுகொண்டே கலைந்தது மண்டபத்தில் தனியாக நின்று கொண்டிருந்தான் பாஸ்கர ரவிவர்மன் அடியேன் தண்டம் என்று ஒரு சேவகன் குரல் பாஸ்கரன் திரும்பி பார்த்தான் அரசர் பெரியாழ்வாரை சந்திக்க நாளை திருவல்லிபுத்தூருக்குப் போகிறார் என்றான் அவன் சரி என்று தலையசைத்த பாஸ்கர ரவிவர்மன் மண்டபத்தை விட்டு வெளியேறினான் அரண்மனையை ஒட்டிய தென்னந்தோப்பிலே சிறிது நேரம் உலாவினான் பிறகு தலையை முக்காடிட்டு மறைத்து யூதர்கள் வாழ்ந்த பகுதியை நோக்கி புறப்பட்டான் அங்கே ஒரு அழகான இல்லம் முன்பகுதியிலே விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது வாசட்படிக்கட்டில் சிலையைப் போல அமர்ந்திருந்தால் ஒருத்தி அவள் பெயர் யூஜியானா இரண்டாவது சாப்டர் தூங்காத இரவுகள்